ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை வரிசையாக பார்த்துன்னு வரக்கூடிய ஒரு வரிசையில் ஆவகந்திஹோமஹா என்கிற தலைப்பில் ஆவஹந்திஹோமத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரும் இந்த ஆவகந்தி ஹோமம் என்பது இரண்டு பாகமாக இருக்குது அப்படின்னு முதல்லையே பார்த்தோம் அதாவது பூஜை ஜபம் என்பது ஒரு பாகம் ஹோமம் என்பது ஒரு பாகம் அப்படின்னு இரண்டு பகுதிகளாக இருக்குது அதில் ஜபம் பண்ணுறபோது நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் இப்போது பார்க்கிறோம் ரொம்ப அற்புதமான மந்திரம் அதர்வண மந்திரம் அப்படின்னு பெயர் அதர்வண மந்திரம் அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் போதும் அதிகமான பலனை நமக்கு கொடுக்க வல்லது இந்த மந்திரம் உபனிஷத் பாகத்தில் சொல்லப்படுறது தைத்திரியோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆபந்தி ஹோமத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இது ஒரு உபாசனையாக காண்பிக்கப்பட்டிருக்கு தைத்திரியோ உபனிஷத்தில் முதல்ல ஒரு உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு பிறகு உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு நடுப்புற இந்த அவகந்தி ஹோமம் சொல்லப்பட்டிருக்கு இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற பொழுது பகவத் நமக்கு ஞானத்தில் முழுமையான ஈடுபாடு வரணும் அப்படின்னா சில சின்ன சின்ன ஆசைகள் நமக்கு இருக்கும் அந்த ஆசைகளில் முக்கியமான ஒரு ஆசை தனகாமகம் ஐஸ்வர்யம் வேணும் கையில் ஐஸ்வர்யம் இருந்தால் தானே மேற்கொண்டு அடுத்த விஷயத்திலே நாம் ஈடுபட முடியும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த ஆபந்தி ஹோமமானது சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஐஸ்வர்யமும் பரம்பரையாக நமக்கு ஜானம் வரையிலும் உபயோகப்படுறது அப்படின்னு பகவத்பதாச்சாரியால் சொல்கிறார் தேச்ச பாரம்பரியன வித்யோபயோகார்த்தாயவ அதுவும் பரம்பரா சம்பந்தேன அப்படின்னா அதாவது தனஞ்ச கர்மார்த்தம் பணம் எதற்கு அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களுக்காக கர்மச்ச உபாத்த துரிதக்ஷயாய கர்மாக்கள்லாம் எதற்கு அப்படின்னா சித்த சுத்திக்காக நமக்கு பிராரப்தினால ஒட்டின் இருக்கிற சில துரிதங்கள் பாபங்கள் போகிறதுக்காக அதுதான் மமோ பாத்த சமஸ்துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்கிறோம் அந்த மனசில் ஒட்டின் பாபம் போகிறதுக்காக தத் ஷயைகி வித்யா அந்த ஒட்டின்றுக்கிற பாபம் போனால் தானே நமக்கு சித்த சுத்தி ஏற்படும் மன தெளிவு ஏற்படும் ஏன்னா மகாபாரதம் சொல்கிற பொழுது ஜானமுற்பத்தியதே பும்சாம் க்ஷாத் பாபசிய கர்மணா யதா தரிசத்தலே பிரக்கே பசியந்தாத்மானத்மனி அதாவது ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடி நாம் வாங்கி மாற்றோம் எதற்கு அப்படின்னா நாம் கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்து அலங்காரம் அணிக்கிறதுக்காகத்தானே ஆனால் அந்த கண்ணாடியில் புழுதி ஒட்டின்னு இருக்குது அப்படின்னா நம்முடைய முகம் அதிலே தெரியாது தெரிஞ்ச வரையிலும் போகும் அப்படின்னு நாம் கண்ணாடியை பார்க்குறோமா இல்லை அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த கண்ணாடியில் ஒட்டின் புழுதியை தொடக்கிறோம் தொடக்கணும் அது செய்ய முடிஞ்ச காரியம் தானே அப்படின்னு தொடக்கிறோம் தொடச்ச உடனே பலிச்சுன்னு நம்முடைய முகம் கண்ணாடியில் தெரியுது அதுபோல பல ஜென்மாக்களில் நாம் செய்த சில பாபங்கள் நம்முடைய மனசில் ஒற்றின்னு எப்படி கண்ணாடியில் பொழுதி புழுதி ஒற்றின்னு இருக்கோ அதுபோல் அப்போது எப்படி அந்த கண்ணாடியில் உள்ள புழுதியை நாம் தொடக்கிறோமோ அதுபோல் மனசில் இருக்கிற துரிதங்கள் பாபங்களை தொடக்கிறதுக்காகத்தான் இந்த கர்மாக்களையெல்லாம் நமக்கு வச்சிருக்கா அனைத்து கர்மாக்களுமே ஆச்சபணத்திலிருந்து ஆரம்பித்து நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அனைத்துக்குமே கர்மானுதான் பேர் அது இரண்டாக பிரிஞ்சு நமக்கு பலன கொடுக்கறது இன்னும் புண்ணியமாக இருக்குது இல்லைன்னா பாபமாக இருக்குது ரெண்டு விதம்தான் கர்ம பலன் இரண்டு விதம்தான் ஒன்றும் புண்ணியமாக இருக்கும் இல்லைன்னா பாபமாக இருக்கும் அப்படி இருந்து அது நம்மை வழி நடத்துகிறது நம்முடைய மனசில் ஒட்டி இருக்கிற அழுக்க போக்கும் புண்ணியகர்மாவாக இருந்தால் பாபகர்மாவாக இருந்தால் மேற்கொண்டு அழுக்கு ஒட்டிக்கும் அப்படிதானே கண்ணாடியை தொடக்கிறதுக்கு சுத்தமான நல்ல காட்டன் துணியை வச்சு தொடச்சால் ஒரு ஒரு தடவை தொடச்ச உடனே பளிச்சுன்னு கண்ணாடி முகம் தெரிகிறது கண்ணாடியில் ஏற்கனவே ஈரமாக புழுதி ஒட்டின் இருக்கிற துணியோடு தொடச்சா அதில் ஒட்டின் இருக்கிற புழுதி இன்னும் கெட்டியாக அதில் பிடிச்சிக்கும் துணியில் இருக்கக்கூடிய அழுக்கும் சேர்ந்து அதில் ஒட்டிக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் பாப்ப கர்மாக்கள் அப்படி இந்த கர்மாக்கள் நமக்கு துரிதக்ஷயாயா இது மாதிரி சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் பூர்த்தி ஆகிறது பாப நிவர்த்தி ஆகிறது चित्त சுத்தி ஏற்படுறது அப்படின்னு தான் பகவத்பாதாச்சாரியால் பாஷ்யத்திலேயே இந்த ஆபகந்தி ஹோமத்திற்கு சொல்லக்கூடியதான மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்கிற பொழுது அப்படிதான் சொல்லியிருக்க அதற்காகத்தான் இதை உபனிஷ்பாகத்தில் இந்த மந்திரம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பகவத் பாதாச்சாரியால் சொல்லி இந்த ஆபந்தி ஹோமத்தினுடைய மந்திரத்திற்கு ஆத்தியாத்மிகமாக அர்த்தம் சொல்லியிருக்கார் ஆத்தியாத்மிகமான அர்த்தம் அப்படின்னா ஈஸ்வரனை இந்த மந்திரம் வர்ணிக்கிறது ஈஸ்வரன்னா பரமாத்மா அனாவிரத ஸ்வப்பிரகாச சைதன்யம் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு அப்படி வரணும் நமக்கு அனாவர்த்த ஸ்வப்பிரகாசைத்தியம் அப்படிங்கிறது பிரகாசிக்கணும் அதுதான் ஆத்மா அனுபவம்னு பேர் எப்படி சுஷுப்தி நிலையில் நாம் அந்த ஞானத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அதை முழிச்சின்னு இருக்கிற பொழுதே அந்த அனுபவத்தை கொண்டு வரணும் சுஷுப்தியில் நாம் ஞானத்தை அனுபவிக்கிறோம் அத்திரைவாயம் புருஷ சுயஞ்ஜோதி அப்படின்னு உபனிஷத்து ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறோமே ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈஸ்வரனை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறோம் அது ஜாக் ஜாகிரத்த நிலையிலேயே வரணும் முழிச்சுருக்கிற பொழுதே அந்த ஈஸ்வர அனுபவம் நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கம் நாம் செய்யக்கூடியதான அனைத்து காரியங்களுக்குமே பலன் அதுதான் அந்த ஈஸ்வரனுடைய ரூபத்தை தான் இந்த மந்திரம் வர்ணிக்கிறது ஆத்தியாத்மிகமாக பார்த்தால் ஐகிகமாகவும் இதற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இரண்டு விதமான பலன் இந்த மந்திரத்திற்கு இருக்குது அப்படின்னு முதல்லையே பார்த்தோம் அதில் முதல்ல இந்த பரமாத்மாவை இந்த மந்திரம் எப்படி வர்ணிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்